السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور ينسنا ومن سيئات عمالنا ويغذل الله فلا مدل للا ومي يغذل فلا حذي الله وأشهد أن لا إله إلا الله أحسه لا شريك لأ وأشهد أن محمد عبده ورسوله اللهم صلي على محمد وعلى آل محمد கமா சொ இப்ராிம்லா அலி இலி முகமதின் அமர்வுல அகல் யுத்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் இடையில் நடந்த சில சம்பவங்களை பார்த்தோம் இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நடந்த சில சம்பவங்களையும் குறிப்பாக நடந்த ஒரு போரை பற்றியும் அமர்ல பார்ப்போம் கடந்த அமர்வுல ஹிஜ்ரி ஐந்து அந்த ஆண்டு வரை நடந்த முக்கிய சம்பவம் பார்த்தோம் வரலாற்று சம்பவம் இன்ன ஹிஜ்ரி ஆறுல நடந்த ஒரு போர் இந்த போருடைய பெயர் என்னன்னு சொன்னா கஸ்வத்துல் கரத் இல்லனா கஸ்வத்துல் காபா இந்த போரை பற்றிய செய்திகள் சஹி புகாரி முஸ்லீம் இப்னு கசீர் இப்னு ஷாப் போன்ற நூல்கள்ல இடம்பெறுது நாம பார்க்க பார்க்கக்கூடிய இந்த அறிவிப்பு முஸ்னத் அகமது வரக்கூடிய அறிவிப்பு இம்மாம் இப்னு கசீர் அவருடைய கிதாப்ல இருந்து நம்ம பார்க்கிறோம் ஹீரோ யாருன்னு சொன்னா சலமா பின் அக்வா வதிகளும் முழுக்க முழுக்க இந்த போரிலுடைய கதாநாயகரே இவர் தான் இப்ப இவரே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இந்த போர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அகமதுல இருந்து நம்ம பார்க்கிறோம் இப்ப அறிவிப்பாளர் சலமா பின் அக்வா நபிசில வந்து நபிசில அடிமை ஒருவர் பிரபா அப்படிங்கிற ஒரு நபர் அவரும் இவங்களும் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அவர்களுடைய ஒட்டகத்துக்கு உணவு கொடுக்க போகும்போது அந்த ஒட்டகத்தை வந்து மதினாவில் மதினாவுக்கு வெளிப்புறத்துல மதினாவுக்கு வெளிப்புறத்தில் ஒரு இடத்துல அவர்கள் ஒட்டகம் மேய்த்து அங்க ஒட்ட ஒகத்துக்கு உணவுடுப்பதற்காக நபிசுலாத்துடைய அடிமை ரபா அப்படிங்கிறவரும் இன்னொரு மேய்ப்பதற்கும் அதே போல சலமா பின் அக்வா இவரும் வந்து போறாங்க சொல்லிக் காட்டாரு இடம்தான் இந்த இடம் அதாவது அந்த ஒட்டகம் மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்களா அந்த இடத்துடைய பேர் காபா அந்த பெயரை கொண்டுதான் இந்த போர் வந்து அழைக்கப்படும் இப்ப ரபா வந்து ஒட்டகம் மேய்ப்பதற்காக போனவர் நபிசுல்லுடைய ஒட்டகத்தையும் மற்ற ஒட்டகத்தையும் மெய்ப்பதற்காக போனவர் சலமாபின் அக்வார் அதி இல்லாத இவர் ஒரு முகாஜிர் சஹாபி இந்த முஹாஜிர் சஹாபி இவர் வந்து தல்ஹாபின் தலஹா அதி இல்லாத இவர்களுடைய குதிரையை மெய்க்கிறதுக்காக போயிருக்கிறார் தல்கார் அலிதல இவர் வந்து வேலைக்கு இருந்தார் அப்ப அவருடைய குதிரையை மெய்ப்பதற்காக இவர் போறார் அப்ப இவர்கள் இவர்கள் எல்லாமே ஒட்டகத்தை போது அப்துல் ரஹ்மான் பின் உயிர் இவன் யாருன்னு சொன்னா கத்தபான் கோத்திரம் கத்தபான் கோத்திர முன்னாடியே பார்த்துருக்கோம் யார் இந்த கத்தபான் தான் வந்து அகல் யுத்தத்தில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த கத்தபான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் கோத்தரத்தை சார்ந்த அப்துமான் என்ன பண்றான் திருட்டிட்டு படையில சில நபர்களை கூப்பிட்டுக் கொண்டு வரும்போது இந்த ஒட்டகத்தை மேய்க்க வந்த இவர்களுடைய இந்த டீம் பார்த்து ஒட்டகத்திருடி போயிட்டான் திருடிட்டு போயிட்டு அங்க ஒட்டகத்தை மேய்க்க வந்த ஒரு நபரையும் கொண்டுட்டான் கொன்ன உடனே கொன்ன உடனே சலமா அக்வார் என்ன பண்றாங்க முன்னாடியே வரலாறுல பாத்திருக்கோம் நபிசுல்லாசத்துக்கு வகி வந்து வெளிப்படையாக நீங்க மக்களை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்க நீங்க அவர்களை நேர்வழியின் பக்கம் அலையுங்க அப்படின்னு சொல்லும் போது நபிசுல்லாச்சு மக்காவுடைய கடைவீதிக்கு சென்று அங்கு இதே வார்த்தையை தான் மூன்று முறை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம ஆரம்ப வரலாறுகள்ல பாத்துருக்கோம் யா சுபாஹா யா சுபாஹான் தான் சொல்லுவாங்க இப்ப சலமா யா சுபாஹா யா சுபாஹா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இந்த சவுண்டு மதினாவிற்கு கேட்கும் அளவுக்கு அவர்கள் வந்து கத்துறாங்க கத்துன உடனே அங்கிருந்து மதிநாள் இருக்கக்கூடிய சகாபாக்கள் யா ஐ கபி அப்படின்னு அதாவது ஒட்டகத்தில் குதிரைகளை நீங்க வந்து அல்லாஹுடைய குதிரைகளை வேகமாக ஓடுங்க வேகமாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவர்களும் அந்த நேரத்தில் வந்து தயாராகிறாங்க இவருக்கு இவருக்கு அழைத்த அந்த அழைப்புக்கு அவர்கள் பதிலாக என்று சொல்லிட்டு சலமாரது எல்லாம் சொல்லி காட்டுறாங்க என்னிடத்துல வந்து ஒரே ஒரு வால் அதோட சேர்ந்து ஒரு வில்லம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு அம்புகளும் வில்லும் வந்து அவருக்கு இடத்துல இருந்துச்சு அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இவர் ஒத்தையா இருக்கிறார் அங்கு எதிரில் ஒரு படையே இருக்கு இவர் ஒத்தையாக இருந்து என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க இருந்துட்டு மொத்த படையையும் இவர் சமாளிக்கிறார் இவர் ஒவ்வொரு டைம் என்ன பண்றாரு ஒவ்வொரு போர்லப்பையும் ஒரு போருக்கு ஒரு பாடல் மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரி இருக்கும் இவர் என்ன பண்றாரு அர்த்த இந்தா வாங்கோ நான் வந்து அக்குவாவுடைய மகன் இன்னைக்கு பால் திருட வந்தவர்களுக்கு அவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ற சொன்னா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இத கத்துற இதை கத்தன உடனேயே என்ன பண்ணுவாங்க எங்க இருந்தோ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லி வருவாங்க வர்றவங்க கரெக்டா பாத்து அம்ப எய்திரும்ப சொல்றது திரும்ப அக்வாவுடைய மகன் இந்த வாங்கிக்கோ இன்னைக்கு பால் திருடத்துல திருவிழி போயிருக்கிறாங்கல்ல பால் திருட வந்தவங்க அவங்களை வந்து வெறிய விட்டணும் அப்படிங்கறதுக்காக பால் திருட வந்தவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்க போற நாள் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க திரும்ப யாராவது வருவாங்க உடனே இவர் வந்து அம்ப வச்சு அந்த நபரை வந்து அம்பவர் இது மரத்துக்கு பின்னாடி அதே போல ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்றாரு மலை மேல ஏறி நின்று மொத்த படையையும் கல்லை வச்சு தாக்குறாரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு கொரிலா தாக்குதல் இதுதான் வந்து கொரிலா தாக்குது என்னன்னா பெரிய படை இருக்கு சிறிய படை எதிரியில எதிரில் இருந்துச்சு சொன்னா ஒளிஞ்சுக்குவாங்க திடீர்னு ஒரு சவுண்ட கிளப்பிட்டு திரும்ப மரத்துக்கு பின்னாடிக்குவாங்க என்னடா சவுண்டு பார்க்குற நேரத்தில் அவர்கள் வந்து இங்கிருந்து தாக்குதல் நடத்துவாங்க எங்க இருந்து தாக்குதல் வருதுன்னே தெரியாது ஏதாவது குரிலா தாக்குதல் சாபாக்கிற காலத்திலிருந்தே இந்த கொரிலா தாக்குதல் இருக்கு அப்ப மொத்த நபராக இவர் வந்து மலை மேல இருந்து கல் வீசியும் மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சி அம்பு எய்தும் மொத்த படையையும் இவர் வந்து சமாளிச்சு இருக்கிறாரு அப்ப நாம இங்க கருத்துல கொள்ளனும் அங்க பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க காலையிலிருந்து ஒரே நபராக இவர் வந்து அம்பு எய்கிறதுல அம்பும் கம்மியா இருக்கு அம்பு ஏதோ அவரு இடத்துல டன் கணக்கா இல்லை கரெக்டா ஒரு அம்ப கூட பேஸ் பண்ணாத அளவுக்கு அவர் வந்து எதிரிப்படையை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அம்பு தேர்ந்தவராக இருந்தார் அம்பையும் வீரராகவும் இருந்தார் காலாட்படை வீரராகவும் இருந்தார் இவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸின்படி சஹி புகார் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு அறிவிப்புபடி ஏழு அல்லது ஒன்பது போர்ல நபிசுல்லா கலந்து கொண்ட போர்ல மட்டும் இவர் கலந்துக்கிறார் வீரத்தீரமாக அல்லாவுடைய பாதையில் போரிட்ட ஒரு சகாபி எல்லாத்துக்கும் மேல ஒரு மூமீன் அச்சம் இருக்காது இருந்தாலும் அச்சம் இல்லாம மொத்த படையையும் ஒரே நபராக சமாளித்துட்டு இருக்கிறார்கள் அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க ஒருவருடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம ஆயுதத்தை கொண்டு வந்த ஆயுதத்தை எல்லாம் விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு அறிவிப்பின்படி அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகத்தை விட்டுட்டாங்க அவர்கள் எந்த ஒட்டகத்தை பிடிச்சாங்களோ அந்த ஒட்டகத்தை வந்து விட்டுட்டாங்க இவரு சமாளிக்க முடியாம அவர்கள் கொண்டு வந்த முப்பது ஈட்டிகள் முப்பது கவச ஆடைகளை இதை தூக்கிட்டு போனா நம்மளால வேகமா ஓட முடியாது இவருடைய தாக்குதல் சமாளிக்க முடியாம மொத்த அவர்களுடைய பொருட்களையுமே விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு நபருடைய தாக்குதல் அவங்களால சமாளிக்க முடியும் அந்த அளவு தாக்குதல் ரொம்ப மோசமான முறையில் இருந்தது இப்ப எதிரிகளோட வந்து இவர் மரத்துக்கு பின்னாடி உரையாடல் நடத்துறாரு எங்க சவுண்ட் வருதுன்னு தெரியல அதிகாலைக்கு முன்னாடினார் இப்ப இவரு எதிரிகள் இடத்திலிருந்து இவர் உரையாடல அங்க இருந்து பதில் வருது பேசிக்கிறாங்க அக்வாவுடைய மகன் இப்பவா நபிசுல்லம் வாயால சுபத் செய்தி பெற்ற நபர்ல நானும் ஒருத்தன் நீங்க யாராவது என்ன தாக்கணும் நினைச்சா அது வந்து நடக்காது நான் உங்கல்ல யாரும் தாக்கணும் நினைச்சா அவனை கண்டிப்பா நான் தாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்ல அப்படியே அவர் சமாளித்துக்கொண்டே இருக்கும்போது நபியுடைய படை வரது நபியான படையை அனுப்புறாங்க நபியும் வராங்க முதலாவது வரது வந்து அக்ரம் அஸ்தி ரதி அல்லது அவர் வந்து முதலாவதாக அவருடைய அந்த குறுகிய பாதையெல்லாம் வராங்க முதலாவது அவரும் அவர் சார்ந்த சில சகாபாக்கள் வராங்க அடுத்து அபு கதாதா ரதியோ அதன் பிறகு மக்தாத் அஸ்வத் ரத்தியல்லானு இவர்கள் ஒன்றொன்றாக வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப அக்ரம் அக்கிரமல் அஸ்திதி இவர் வந்த உடனேயே எதிரிப்படையை தாக்க ஆரம்பிக்கிறார் இவர் ஆல்ரெடி காலிருந்து யாரே சலமா வந்து ஆல்ரெடி அந்த களத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு ஒட்டகம் வர்றப்ப பல நேரத்தில் பார்த்திருக்கிறாரு இப்ப இந்த கல விவரம் வந்து அவருக்குதான் தெரியும் இவர் அக்கிரமல் அஸ்திக்கு என்ன சொல்றாரு இங்கிருந்து தாக்காத அவர்களுடைய தாக்குதல் உனக்கு ஓன் மேல பற்றும் நீ பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கிறார் வாரணி கொடுக்குறப்ப அக்கரம் ரவி என்ன பண்றாங்க நீ வந்து யாரு சலமா ரதில்ல பார்த்து நீ அல்லாவின் மீதும் அல்லாவுடைய தூதரின் மீதும் மருமையின் மீதும் சொர்க்கம் நரகம் இருப்பதெல்லாம் நீ நம்புறன்னு சொன்னா எனக்கும் அல்லாவுடைய பாதையில ஷகீதாவதற்கும் எடையில வந்து நீ வந்து குறுக்க நிக்காத அப்படிங்கற அவருக்கு ஆசைய பாருங்க அல்லாவுடைய பாதையில போராடி அல்லாவுடைய பாதையில ஷகீதாவனு வீரமரணம் அடையணும்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் நம்பறவன முஸ்லீமா இருந்தா நீ எனக்கும் சஹிதாவுக்கும் இடையில வந்து நீ தடங்கலாக நிக்காத அப்படின்னு சொல்லி வீர தீரமா போராடுறாரு எதிரி படையிலிருந்து யார் அப்துல் ரஹ்மான் பின் உயனா அவனுடைய தாக்குதல் தாக்குதல் இவர் சஹிதும் ஆயிடுறார் ஷகிதான இவருடைய குதிரைய அப்துல் ரஹ்மான் பின் உயனா எடுத்துக்கிறான் உடனே அபு கதா தான் என்ன பண்றாங்க அப்துல் ரஹ்மான் பின் உயனாவை தாக்கி அவனை கொலை செய்து திரும்ப அந்த குதிரையை திரும்ப எடுத்துக்கிறான் அல்லாவுடைய பாதையில் கூட எடுத்துக்க முடியல சகாபாக்கள் உயிர விடுவதை கூட அவர்கள் வந்து சாதாரணமாக அற்பமாக கருதனா அல்லாவுடைய பாதையில் சகிதாவனும் அப்படிங்கிற ஆசை தேட்டம் அவர்களிடத்தில் அந்த அளவு அதிகமாக இருந்தது அதன் பிறகு சலமா அக்வார் மொத்த படையும் நபி சுல்லா அனுப்பி வைத்த மொத்த படையும் அவர்கள் வந்து குதிரையிலும் ஒட்டகத்திலும் இது போல வந்திருக்கிறாங்க அவர்கள் அவங்க வந்து வாகனத்தில் இருந்து தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் சலவாபின் அக்வார் அவர் ஒருவர் மட்டும் நடையிலே காலாட்படை அவர் ஒருவர் தான் காலாட்படைய நடந்த எந்த வாகனமும் பெறாம அவர் தனியா ஒத்தையாவே நடந்து நடந்து ஓடி ஓடி போய் அவர்கள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க பதன் பிறகு தூக்கரத் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஏரி இருக்குளம் இருக்கு தண்ணி குடிக்கிற இடம் அந்த இடத்துல வந்து அவர்கள் தண்ணி குடிக்கலாம் ஒதுங்கிறாங்க எதிரிப்படை எதிரிப்படை தண்ணி குடிக்கலாம் ஒதுங்கும்போது கூட இவர் வந்து விடல அவங்களை தண்ணி குடிக்க கூட விடாம அவர்களை வந்து தாக்குதல் நடத்துறாங்க இந்த ஸ்லோகனே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த போர் கீதம் திரும்ப திரும்ப திரும்ப நான் வந்து அக்குவாவுடைய மகன் இந்தா வாங்கிக்கோ இன்னைக்கு பால் திருட வந்தவர்களுக்கு ஒரு தண்டரை அழிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ருதா திரும்ப திரும்ப சொல்லி தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க எதிரி படையில இருக்கிறவங்க தண்ணி கூட குடிக்காம ஓடிடுறாங்க இது எது வரைக்கும் தொடருன்னு சொன்னா மகிரிப் நேரம் வரைக்கும் தொடரு தண்ணி குடிக்கிறது வந்து மகிரிப் நேரம் காலையிலிருந்து ஈவினிங் மகிரிப் நேரம் வரைக்கும் ஒத்த ஆளா மொத்த படையும் சமாளிச்சுட்டு இருக்கிறாரு பின்னாடி வரவங்கன்னா அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அவங்க இவரு தனியாக நின்று திரும்ப மலையில ஏறி என்ன பண்றாரு மலையில ஏறி எதிரி ஒருத்தான் திரும்ப இதே சொல்றாரு நான் வந்து அக்குவாவுடைய மகன் இந்த வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே அவர் இருக்கிறாரு அப்ப மலைக்கு அந்த புறமா ஓடுன பிறகு இவங்க மேல இருக்கிறாங்க அவங்க கீழே இருக்கிறாங்க அப்ப எதிரியில் எதிரி படையிலிருந்து ஒருத்தர் கேட்கிறான் நீ தானா அந்த அக்குவாவுடைய மகன் காலையிலிருந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறீங்க நீதான போது திரும்ப இவர் சொல்றாரு ஆமா நான் தான் அது பதில் சொல்ற திரும்ப இதே சொல்றாரு நான் வந்து சலமாவுடைய மகன் இன்னைக்கு பால் திருட வந்தவர்களுக்கு தண்டனை அளிக்கும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இதே ஸ்லோக சொல்லி அவர்கள் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க அவங்க ஓடிடுறாங்க ஒரு நபருடைய தாக்குதல் தாங்க முடியாம இவர் வந்துட்டு இவர்கள் கொண்டு வந்த படையில நம்ம முன்னாடியே பார்த்தோம் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களையுமே விட்டுட்டு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு நபருடைய தாக்குதல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர்களுடைய குதிரைகளும் அவர்களுடைய குதிரைகளும் விட்டுட்டு போனாங்க சலமாறு இல்லாமல் அதுல வந்து இரண்டு குதிரைகளும் அவர்களுடைய குதிரைகளும் இவர்களுக்கு கிடைச்சிச்சு போர் போடலாம் ரிட்டன் வரும்போது அந்த அவர்களை துரத்திட்டு இது படை வந்து ரிட்டன் வருது வரும்போது எதிரிகள் உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்கும் போது இங்க உணவு தயாராகிட்டு இருக்கு சிலர் விரட்ட போயிருக்கிறாங்க படைய விரட்ட ஆனா சலமாரதிய ஒருவராகிட்டாரு திரும்ப ரிட்டர்னா ஜமாத்தா வரும்போது நபிசுல்லமும் சகாபாக்களும் உணவு சமைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதுல பிலால் ரதில்லானோ ஈரலை வந்து அங்க சுட்டு இருக்கிறாங்க படைகளுக்கு கொடுக்கறது இப்ப இந்த நேரத்துல திரும்ப சலமா ரது என்ன பண்றாங்க நபிசுல்லால எனக்கு நூறு நபர்களே எனக்கு கொடுங்க நான் திரும்ப அவங்களை போய் நான் தாக்கி அவர்களை போய் நான் துரத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது நபிசுல்ல சிவம் வல்லு தெரியும் அந்த நெருப்பு அங்க சமைக்கிறதையாவது நெருப்பு மூடி இருக்கிறாங்கல்ல இந்த நெருப்புடைய வெளிச்சத்துல பல்லு தெரிகிற அளவுக்கு நபிசுலா சிரிப்பை நான் பார்த்தேன் வந்து துரத்திட்ட அவங்க வந்து கத்தபான் கோத்தரத்துட்டே போயிட்டாங்க நீ திரும்ப அவங்க வந்து இன்னும் நூறு நபர்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நபிசுலாஸ்லம் தன்னுடைய பட்கள் தெரியும் அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்து பதில் சொல்றாங்க அப்ப அவர்கள் திரும்ப ஓடிட்டாங்க ஓடி அவர்களுடைய கோத்திரம் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டாங்க அங்க வந்துட்டு அங்க ஒருவர் என்ன பண்றாரு சொன்னா இவங்களுக்கு பாவமே வந்திருக்கிறாங்களே நம்மளுடைய கோத்திரதார்கள் அங்க முஸ்லீம்கள் இடத்துல முஸ்லீம்களிடத்துல பின்னடைவு ஏற்பட்டு வந்திருக்காரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒட்டகத்தை அறுத்து அவருக்கு அவங்களுக்கு உணவு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தயாரிக்கிற நேரத்தில் ஒரு புகை மூட்டம் மாதிரி தெரியுது ஒரு புளி மாதிரி தெரியுது எங்க தூரத்திலிருந்து முஸ்லீமுடைய படைதான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சத கூட அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க அவர்களுக்கு தண்ணியும் கிடைக்கல உணவும் கிடைக்கல அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் முஸ்லீம்களையும் எதிர்க்க வந்தவர்களுக்கு தன்னுடைய பசியை கூட போக்க முடியாத அளவுக்கு நீர் கூட குடிக்க முடியாத அளவுக்கு அல்ல அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும் சாப்பிட கூட முடியாம திரும்ப ஓடுறாங்க திரும்ப அவர்களுக்கு இருப்பிடத்தை நோக்கி திரும்ப ஓடிக்கொண்டிருக்கிறான் அடுத்த நாள் காலையில நபிசுல்லா மொத்த படையை கூப்பிட்டு நேற்று நடந்த போர்ல சிறந்த குதிரை வீரர் வந்து அபு கதாத்தா ரதியானதோ அதே போல சிறந்த சோல்ஜர் அதாவது காலால் படை வீரர் வந்து யாரா இருக்க முடியும் சலமா ரதியானதோ அவர் ஒருத்தர் தான் சலமாபின் அக்வார் ரயில்லானோ அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஸ்லம் வந்து அறிவு செய்யறாங்க அதே போல சலமாபின் அக்வார் ரீதியில் நபிசுல்லாஸ்லம் அதிக கனிமல் தராங்க ஏன்னா மொத்த படையுமே ஒரே நபராக சாயந்திர வரைக்கும் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் ஒரே ஆளா சமாளித்தவர் இவரு மற்ற நபர்களை காட்டும் அதிகமாக கனிமத்தை வந்து நபிசுல்லும் கொடுக்கிறாங்க அப்ப நபிசுல்ல போர் முடிந்த பிறகு சலமா ரூ கூட வராங்க நபிசுல்லா ஒட்டகத்து உட்கார்ந்து நபிசுல்லா இவரும் ஒன்றாக வராங்க அதே போல அவருக்கு வந்து கொண்டிருக்கும் போது அதிக கனிமத்து கொடுத்தது ஒண்ணு நபிசுல்லா கூடவே வரக்கூடிய வாய்ப்பு மதினாவிற்கு வெளிப்புறம் இது ரொம்ப தூரம் கொஞ்சம் இருந்து நீண்ட தூரம் வந்து நம்ம வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட வரும்போது பல விஷயங்கள் நபிசுல்ல பேசுறதுக்கான வாய்ப்பு நபிசுல்ல இடத்துல துவா செய்ய சொல்லி அவர் அதுக்கான ஒரு வாய்ப்பு எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தருணம் எல்லா சகாவங்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு தருணம் இது சலமாரத இந்த வாய்ப்பும் கிடைத்தது இதன் மதினாவிற்கு அரை நாள் பயணத் இருக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க யாரு கூட ஓடுறாலும் ஜெயிச்சிருவார் அவர் வந்து அதற்கு தான் பெயர் போனவர் அவரை தோற்கடிக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை அந்த அளவு ஒரு சகாபி அவர் அன்சாரி சகாபி மதினாவிற்கு அதாவது அரை நாள் தொலைவில இருக்கூடிய பயண தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் வந்துட்டு அறிவு செஞ்சு அதாவது கொஞ்சம் வெறுப்புற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி நம்ம பிரெஸ்லிங் பண்றவங்க இந்த மாதிரி சாம்பியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நான்தான் பெரியவன் என்ன முடிஞ்சா ஜெயிச்சு காமிங்க முடிஞ்சா ஜெயிச்சு காமிங்க அப்படின்னு ஒரு அறைக்கு ஓல் விடுவாங்க இந்த முடிஞ்சா என்ன என்ன ஜெயிப்பதற்கு யார் இருக்கிறா நபிசில படை திரும்ப வந்து கொண்டிருக்கும் போது இப்ப இத பார்க்கக்கூடிய சலமாரதிய கொஞ்சம் முகம் சுழிக்க கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு நபி இருக்கும் போதே இப்படி பண்றியா நீ அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு நீ இப்படி பண்ணாத பண்ணாத அதுக்கு திரும்ப அந்த சகாபி சொல்றாரு இது நபிசிலத்தை தவிர நான் மத்த எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுடு முடிஞ்சா நான் ஜெயிச்சு பாருங்க சொல்ல அறிவுகள் விட்டுட்டே இருக்கிறார் இவர் பாருங்க ஆல்ரெடி சலமாரதி இல்லானோ காலையிலிருந்து இரவுரைத்தையாக இருந்து ஓடி ஓடி மலை மேல மரத்து மேல மரத்து மேல ஏறி அங்கிருந்து இங்க இருந்து தாவி குதிச்சு ஓடி மொத்தப்படையும் விரட்டிட்டு டயர்டா வராரு அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ற நபிசுலாசு அனுமதி கேட்கிறாரு யாரும் சொல்ல நீங்க அனுமதி கொடுத்தா நான் வந்து இவர் கூட ஓடி நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற நபிசுலாசம் அனுமதி கொடுத்த அனுமதி கொடுத்த பிறகு சலமாபின் அக்வாரதியானுடைய அந்த வீரதீரத்தை பாருங்க அந்த சகாபிய அன்சாரி சகாபி ஒருத்தர் அரைக்கு ஓடுறாரு அவரை வந்து நீ முன்னாடி ஓடுங்க சமமான சமமா நிக்க வச்சுதான் நீ முன்னாடியே கூட ஓடிக்கும் நான் பின்னாடி ஓடி வர ஆனா நான் ஜெயிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நிக்க வச்சு ஓடவுட்டு என்ன பண்றாரு அரை நாள் பயண தொலைவு சும்மா நூறு மீட்ரு நூறு மீட்டர் மீட்டர் அரை கிலோமீட்டர் கிடையாது அரை நாள் பயண தொலைவு முன்னாடி ஓட விடுறாரு வெளிப்புறம் வரைக்கும் பின்னாடியே தான் ஓடிட்டு அடிச்சுட்டு கரெக்டா ஜெயிக்கிற நேரத்தில் முதுகுல அடிச்சுட்டு அல்லாஹின் பெயரால் போய் ஜெயிக்கிறார் எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அவங்க அல்லாவுடைய பாதையில் போரிட்டு ஒத்தையாக இருந்தாலும் திரும்ப இந்த நேரத்தில் அதுவும் அவர்களுடைய வீரத்தை பாருங்க நீ முன்னாடி ஓடு நான் பின்னாடி வர சொல்லிட்டு கடைசி நேரம் கடைசி நேரம் வரைக்கும் முன்னாடியே ஓட விட்டுட்டு மதினா வந்த பிறகு அவர்களை அடிச்சுட்டு இறுதியில் போய் வெற்றி அடையலாம் அதன் பிறகு திமுக கிராமத்துனாளி அறிவிக்கூடிய ஒரு அறிவிப்பு முஸ்லந்தா அகமதுல வரக்கூடியது இந்த ஒட்டகத்தை பற்றி நபிசுல்லாத்துடைய ஒட்டகத்தை பற்றி வரக்கூடிய அறிவிப்பு அல் அதுபா அப்படிங்கறத நபிசுல்ல ஒட்டகம் இது ரொம்ப பெயர் போன ஒட்டகம் கிடைச்சது சேர்ந்த ஒரு நபருடைய ஒட்டகம் இந்த ஒட்டகம் எதற்கு பெயர் போனதுன்னு சொன்னா மிக வேகமாக பயணிக்கக்கூடிய ஒட்டகம் நாம் பல சம்பவங்கள் முன்னாடியே பார்த்திருக்கோம் நபிசுல்லம் குதிரை பந்தயம் ஒட்டகத்தை ஓட விட்டு பந்தயம் பண்றது மல்யுத்தம் சகாபாக்கள் மத்தியில இந்த மாதிரி விளையாட்டுகள் ஊக்குவிச்சிருக்காங்க நினைச்சிருந்தா காலையிலிருந்து நீ வந்து எதிர்த்து நின்று ரெஸ்ட் எடுக்கணும் அன்சாரி சகாபி சொன்னாலும் அவரும் அமைதியா போயிருப்பாரு இருந்தாலும் அந்த நேரத்தில் என்கரேஜ் தான் பண்றாங்க அந்த நேரத்தில் அரபுகள் மத்தியிலே இந்த ஒரு பழக்கம் இருந்தது அந்த எல்லா போட்டிகள் ஜெயிக்கக்கூடிய ஒட்டகம் தான் ஒட்டகம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு முஸ்லீம் அல்லாத இருந்துச்சு இவர் ஒரு கட்டத்துல வந்து கைது செய்யப்படுறார் முஸ்லீம்களால் கைது செய்யப்படுறார் கைது செய்யப்பட்டு வச்சிருக்கும் போது நபிசுல்லா இவரை கடந்து போகும்போது அந்த நபர் கேட்கிறார் பனு அக்கீல் கோத்திரத்தை சார்ந்த அந்த நபர் நபிசுலாஸ்தி ஏன் என்ன கைது பண்ணீங்க நான் எந்த தவறுவே பண்ணலயே நபிசுலாஸ் பதில் சொல்றாங்க உங்களுடைய ஒப்பந்தக்காரர்கள் யாரு சகிப் கோத்தரத்தார்கள் சகிப் கோத்திரத்தார்கள் குறைசிகளுக்கு உதவியாக இருந்தாங்க இந்த பனு அக்கீல் கோத்திரத்தார்கள் முஸ்லீம்களோடு ஒப்பந்தம் அவங்களுக்கும் நமக்கு போர் கிடையாது போர் நடந்தா முஸ்லீம்களுக்கும் எதிரிகளுக்கும் போர் நடந்தா எதிரிகளுக்கு உதவி பண்ணக்கூடாது அந்த மாதிரி உதவி பண்றவங்களோடு உறவு வச்சுக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஒப்பந்தத்து சாராம்சங்கள் சார்ந்த கைது செய்யப்பட்டிருக்கிறோம் உங்களோட ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சகிப் கோத்திரத்தார்கள் முஸ்லீம்களை எதிர்ப்பதற்காக குறைசுகளுக்கு உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அல்லாம முஸ்லீம்கள் பேரை கைது செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப அவர்களோடு நீங்க உறவுல இருக்கிறீங்க அதனாலதான் உங்களை கைது செஞ்சு வச்சிருக்கோம் வந்து பொறுமையான முறையில எக்ஸ்பிளைன் பண்றாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்ப இவரு என்ன பண்றாரு தப்பிக்கிறதுக்காக இந்த பனு வக்கீலின் கோத்திரத்தை சார்ந்த இந்த நபர் நான் வந்து முஸ்லீம் விடுதலை சொல்லிட்டு நான் வந்து முஸ்லீம் நானே என்ன விட்டுருங்க நபிசுலாசன் பதில் சொல்றாங்க அதாவது கைதுலாம் செய்வதற்கு முன்னாடியே நீ முஸ்லீமா இருந்தா அது மக்களிடத்துல தெரியப்படுத்திருப்ப இன்னைக்கு நீ உன விடுதலை செய்யணுங்கிற காரணத்துக்காக இதை நீ சொல்ற அப்படின்னு நபிசுலாஸ்வம் சொல்லி காட்டுறான் முன்னதாகவே இதை நீ அறிவித்திருந்தா இது உனக்கு பயனுள்ளதான் அமைந்திருக்கும் சொன்ன அப்புறம் திரும்ப ஒத்துக்கிற எனக்கு உன்ன உணவும் குடிக்க தண்ணி கொடுங்க அப்படின்னு அதுதான் உனக்கு வேணும் அதுதானே உனக்கு வேணும் அதனால நீ வந்து இப்படி சொல்றம் வந்து உணவும் தண்ணியும் கொடுக்கறான் முன்னாடியே பாத்துக்கோம் கைதிகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நபிசில்லாஸ்வம் கட்டளை கைதிகள் அறிவிக்கிறாங்க பத்திர்கலத்தில் பத்திர்களத்திலிருந்து மதினாவிற்கு அழைத்துட்டு வரும்போது கைதிகளை சகாபாக்கள் எப்படி வழி நடத்தினாங்க அப்படிங்கறத அந்த கைதிகளாக இருந்தவர்களை அறிவிக்கிறாங்க நாங்க முன்னாடியே அதை பார்த்துருக்கோம் திரும்பவும் சொல்றோம் இந்த கைதிகள் சொல்றாங்க சகாபாக்கள் நடந்து வந்தாங்க எங்கள வாகனத்தின் மீது அவர்கள் வந்த வாகனத்தின் மீது உக்கார வச்சுட்டு சொல்றாங்க அவர்களுக்கு கடினமான உணவு வச்சுட்டு எங்களுக்கு நல்ல கோதுமையில் உணவு சமைச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு பேரீச்சு மலம் கொடுத்தாங்க அப்படிங்கறத கைதிகளை வந்து அறிவிப்பு செஞ்சாங்க அந்த அளவு கைதிகளை மதிக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லீம்களை நபிசுல்லா அலுவலாம் வார்த்தை எடுத்தாங்க இப்ப இவருக்கு உணவும் அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்படும் இப்ப நபிசுல்லா அலுவலாம் அந்த இரண்டு முஸ்லீம்களை புடிச்சு வச்சிருக்காங்களே சக்கீப் கோத்திரத்தார் அவர்களுக்கு வினயமாக இவரை வந்து விடுதலை செய்யறாங்க அவங்க ரெண்டு பேத்த விட்டீங்கன்னா நாங்க இவரை விடுறோம் ஒரு கண்டிஷன் போட்டு அதன் அவர்கள் வந்த பிறகு இவங்களை விடுறாங்க நபிசுல்ல சொல் அப்ப இந்த ஒட்டகத்தை திரும்ப கொடுக்கல இந்த ஒட்டகம் நமக்கு பயனுள்ளதாக ஆட்சி செய்வதற்கு போரின் போது அனைத்து நேரத்திலும் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுல்ல சொல்லம் இந்த ஒட்டகத்தை மட்டும் இவர்களிட நபிசுனால் எடுத்து வச்சுக்கிறாங்க நபிசுனால் இந்த ஒட்டகம் இருந்து வருது அவர்கள் கொண்டு போறாங்க யாரும் இந்த ஒட்டகத்தோட சேர்ந்து பல ஒட்டகங்களை திருடிட்டு போறாங்க இந்த ஒட்டகத்தை திருடி செல்லும் போது ஒரு நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் அவர்கள் வந்து கடத்திட்டு போயிறாங்க எதிரி படையினர் கத்தபான் கோத்தலத்திலிருந்து வந்த எதிரி படையினர் அந்த ஒரு பெண்ணையும் எடுத்துட்டு போயிடறாங்க அவர் வந்து திரும்ப வரும்போது திரும்ப படையிலிருந்து திரும்ப வருவதற்கு என்ன பண்ற பாதுகாப்பா வந்துடும் இரவு வரை போர் நடந்தாலும் ஒட்டகத்தை கொஞ்ச நேரத்தில் ஓடிட்டாங்க எந்த தாக்குதலும் நடந்த நம்ம பாதுகாப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் என்ன பண்றாங்க நபிசில குறிப்பிட்ட அல்ல அந்த ஒட்டகத்தின் மீது அதன் மீது ஒளிஞ்சு ஒளிஞ்சும் அதன் மீது ஏறின அவர்கள் வந்து வராங்க வரும்போது ஒரு நேர்த்தை செய்யறாங்க என்ன நெரிசல் இந்த ஒட்டகத்தின் மேல நான் ஏறி போயி பாதுகாப்பா நான் போயிட்டேன்னு சொன்னா இந்த ஒட்டகத்தை அடுத்து குறுபானி கொடுத்துறேன் எல்லா உனக்கா நான் குறுபானி கொடுத்த நேர்ச்சி செய்ய வாய்ந்த ஒரு ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை அடுத்து குருபானி கொடுக்கறேன் அப்படின்னு நீயத்தை வச்சுட்டு வந்துடுறாங்க பத்திரமாவும் வந்துடுறாங்க மதியனாவுக்கு வந்துடுறான் சேஃபா வந்த பிறகு நபிசுல்ல இந்த விஷயத்த குர்பானி குடுக்கறேன் வெளிப்படுத்தும் போது என்ன பண்றாங்க நீங்க அதபிசுல்ல குர்பானி குடுப்பதற்கு வேற ஒட்டமே உனக்கு கிடைக்கலையா இந்த ஒட்டகத்தின் வழியா வந்து இந்த ஒட்டகத்தை நீ குர்பானி கொடுப்ப அப்படிங்கறது அதை வந்து கொடுக்க தேவையில்லை நபிசுல்ல உங்களுக்கு அவர்கள் எடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க நாம எடுக்க வேண்டிய படிப்பினா நாம அங்க ஒரு சத்தியமோ இப்ப உதாரணத்துக்கு குரான் ஒரு சத்தியம் அபுபக்கர் சித்திக்கு ரதியில்லானோ ஒரு சத்தியம் பண்ணுவோம் என்ன சத்தியம் ஆயிஷா ரதிலான் மீது அவதூறு பரப்பிய ஒரு நபர் உறவினர் ஏழை அவருக்கு அவுபக்க சித்திக்கிறது இல்லாமதான் உதவி செஞ்சிட்டு இருப்பாரு அனைத்து தேவைகளையும் அவர்தான் பூர்த்தி செஞ்சிட்டு இருப்பாரு இந்த ஆயுஷாரது இல்லாம அவதூறு பரப்பிய சம்பவத்தில் முக்கியமான நபர் இவர்தான் தன்னுடைய மகளுக்கு அவதூறு பரப்பி மதினா முழுவதும் இந்த விஷயத்த முணுமுணுக்கக்கூடிய அளவுக்கு முக்கிய காரணமாக இருந்த நபர் இவர் இந்த நபருக்கு நான் இன்னும் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணும்போது அல்லாவே அதற்கு அதை கண்டித்து வசனம் நீங்க நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க சத்தியம் பண்ணிக்க வேணா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே கண்டித்து நீங்க அவருக்கு எப்படி பண்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்ல ஆயத்திறக்கணும் அந்த அளவு சத்தியத்தை முறிப்பதற்கும் சில காரண காரணங்கள் இருக்கு அதுல சில அதுல ஒரு விஷயம் தான் இந்த நன்மை நன்மை செய்யமாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றது அதே போல ஏதாவது நலவு உள்ள ஒரு விஷயத்தை இந்த மாதிரி பண்ணுவேன் இந்த மாதிரி குர்பானி கொடுப்பேன் குர்பானி கொடுக்கறதுக்கு எத்தனை ஒட்டகம் கொடுத்தா இதை கொடுத்தா மிகப்பெரிய ஒரு இழப்பு பல காலமாக வேகமாக ஓடக்கூடிய அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் அது போல ஒரு நியத்து இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்ற தேவையில்லை அப்படின்னு நபிசுராசன் வந்து இங்க நமக்கு ஒரு படிப்பனையை கொடுக்கறான் நம்மளும் நிறைய விஷயங்கள் நேர்ச்சைகள்லாம் பண்ணிருந்தோம் அந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு நலவுகள் இருக்கு அதை நிறைவேற்றல நிறைவேற்றாததுனால நனவுகள் இருக்கு சமுதாயத்துக்கு நலவு இருக்கு நமக்கு நலவு இருக்கு அது நன்மையின் ஒரு பாவமான காரியம் செய்வேன் நேர்ச்சி பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருந்தோம் சொன்னா அதை விடுவதில் குற்றம் இல்ல அப்படிங்கிறத நாம இங்க படிப்பனையான பார்க்க நமக்கு இதுல கிடைக்கக்கூடிய பாடங்கள் குறிப்பாக இந்த போரில் கூடிய பாடங்கள் என்ன சகாபாக்களுடைய தானாக ஏறுறாங்க மலையின் மீது ஏறி மொத்த படையும் விரட்டக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு ஃபிட்டா இருந்த உமர் ரூடைய காலத்துல படைக்கு தகுதியை எப்படி திரும்ப பார்ப்பாங்க மிலிடிகெல்லாம் ஆள் எடுக்கும்போது பல கண்ட்ரீல என்ன பண்ண கயிறு ஏறது ஓட்டப்பந்தயம் நீச்சல் அடிக்கிறது இந்த மாதிரி பல கிரைடீரியா வச்சிருப்பாங்க உமரது இல்லாம காலத்துல அந்த இஸ்லாமிய படையில சேரணும்னு சொன்னா எது ஒரு செலக்சன் கிரைடீரியா வரும் கைய காலு எதுவும் பிடிக்காம குதிரை மேல ஏறி உட்காரணும் ஜம்ப் பண்ணி குதிரை மேல ஏறி உட்காரணும் அந்த அளவு ஃபிட்டா இருந்தாதான் படையில சேர்த்துக்கா இப்ப அந்தளவு ஃபிட்டா இருக்கக்கூடிய சமுதாயத்தை நபிசுல்லாலும் சகாபாக்கம் உருவாக்கி வச்சிருந்தாங்க எந்த நேரத்திலும் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட படையையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமுதாயத்தை அவ்வளவு ஃபிட்னஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்ப அப்பேற்பட்ட படையினால்தான் மூன்றில் உலகத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வெல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருந்தது லட்சோ லட்ச மக்கள் எதிரி படையில இருந்தாலும் இவர்கள் சில ஆயிரங்களில் இருந்தாலும் இவர்கள் அவர்களை எதிர்த்து தாக்குப்பிடித்து நின்று அவர்களை ஓட்டி விரட்டி ஓட்டக்கூடிய அளவுக்கு இவர்கள் தேர்ந்திருந்தாங்க அல்லா நேசிக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கு உடல் அளவு பலத்தையும் அல்லா வந்து இங்க விரும்புறோம் அப்ப சஹாபாக்களையும் சகாபாக்களையும் நபிசுல்லம் ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது சிறந்த உதாரணம் இந்த ஓட்டப்பந்தயம் நடந்தப்பந்தயமும் சலமா பின் அக்வார் ஒரு நபராக இருந்து மொத்த படையையும் விரட்டின இந்த ஒரு சம்பவமே நமக்கு எடுத்துக்காட்டாங்க அடுத்ததாக இந்த பெண்ணுடைய விஷயம் இமாம் நவகிராம தொழிலாளியை சொல்லிக் இந்த பெண் இருக்கிறாங்களே நம்ம ஒரு முஸ்லீம் பெண் நல்ல அமல் செய்யறதாக இருந்தாலும் மகரம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு பிறகு டிராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கறது ஒரு சட்டம் எல்லாரும் இந்த சம்பவத்தை இந்த அதிசையை அடிப்படையாக வைத்து நம் நவவீரம்தான் சொல்லிக்காட்டுறாங்க இக்கட்டான சூழ்நிலையில பெண்கள் வந்து மகரம் இல்லாமலும் அதிக தூரமும் பயணிக்கலாம் இது போன்ற சூழ்நிலையில இப்ப ஒருத்தர் வந்து நம்ம எங்கேயோ இடத்துல இருக்கிறோம் அவர் நம்மை வந்து தாக்க அல்லது கற்பளிக்க அனுமதி இருக்கு இதே போல இந்த மாதிரி சூழல் இந்த பெண் ஒட்டகத்தை கூட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சூழல் நாம பல சம்பவங்கள் பார்த்துருக்கோம் பல பெண்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் சென்று ஹிஜ்ரத் வந்து செய்யும் தனியாக செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துருக்கோம் மகரம் அல்லாம இப்ப ஹிஜ்ரத் போன்ற நிகழ்வுகள் இந்த போதிரி கஷ்டமான நேரங்கள்ல பெண்கள் தனியாக டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறத இமாம் நபர் ராமத்துல பதிவு வைக்கிறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் கைதிகளை தீர்மானிக்க சொல்லி காட்டுறாங்க அது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இமாமை பொறுத்து அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய இமாம் இருப்பார்கள் கலிபா அவர் என்ன முடிவு செய்றாரோ அதுதான் கைதிகளை என்ன பண்ணணும் நபிசுல்லம் பொதுவாக கைதிகளை என்னென்ன பண்ணிருக்காங்க அபு அஸ்ஸாத்தில என்ன பண்ணுவாரு அங்கிருந்து படையில வந்து முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களை எதிர்கொண்டு கைதியாகவும் கிடைச்சு நபிசுல்லாம் என்ன பண்ணுவாங்க எனக்கு பெண்கள் பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படுறது பிணைய தொகை கூட வாங்காம அவங்க விட்டுட்டாங்க ஆனா அவர் கண்டிஷன் போட்டாங்க இந்த அபு அஸ்ஸா இடத்துல நீ திரும்ப முஸ்லீம்களை தாக்க வரக்கூடாது முஸ்லீம்களை எதிர்த்து நீ வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனையின் பேர்ல எந்த ஒரு பிணைய தொகையும் வாங்காம எந்த ஒரு கண்டிஷனும் போடாம இந்த ஒரே ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்பினாங்க இவரும் போயிட்டாரு பத்திரத்துல நம்ம பல சம்பவங்கள பாத்துருக்கோம் பொருள் இருக்கிறவங்கள்ட்ட பொருளை வாங்கிட்டு தான் விட்டாங்க நம்ம இஸ்லாத்துடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரீ இஸ்லாத்த எதிரி படையில இருந்தாங்க நிர்பந்தத்தின் பேராலாம் வந்தாங்க வீர தரமான முறையில தாக்குதல் நடத்தினாலும் அங்க இருக்கக்கூடிய அல்லாவுடைய எதிரிகள் கூப்பிட்டு அவர்கள் கைதியாக இருந்துட்டு பிணையத்தொகை கூட வாங்காம இது ஒரே கண்டிஷன் இனி எதிர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க திரும்ப உகதுலேயும் ஒரு வந்த யாரு அபு அசா திரும்ப உகதுல வரும்போது இதே பாயிண்ட சொன்ன எனக்கு மகள்லாம் இருக்கிறாங்க பொருளாதாரமும் இல்ல பிணையத்தொகை முஸ்லீம் விழுந்த குழியில விழுக மாட்டான் ஏமாற்ற முடியாது எதிரிக்கு மரண தண்டனை கொடுத்தார் கைதிய விடுதலை அளிக்கிறதா பிணையத்தகை வாங்கிட்டு விடுதலை அளிக்கிறதா அல்லது கொலை தண்டனை கொடுப்பதா மரண தண்டனை கொடுப்பதா அல்லது அந்த கைதிய பதிலம் படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் பத்திரிகை நடந்து கொண்ட ஒரு விதம் படிக்க தெரிந்த கைதிகளை என்ன பண்ணாங்க ஒவ்வொரு பத்து நபருக்கும் நீங்க எழுத படிக்க சொல்லிக் கொடுத்துட்டா நீங்க விடுதலை அழிக்கலாம் பிணையத்தொகை இல்லாத பிணையத்தொகை கொடுக்கக்கூடிய அளவுக்கு காசு இல்லாத படிக்க தெரிந்த கைதிகள் இடத்துல நீங்க இவர்களுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுங்க எழுதப்படிக்க சொல்லிக் கொடுத்தா நீங்க விடுதலை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வச்சாங்க இதுல நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு கல்வியை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க நமக்கு தேவையில்லை தீனுடைய கல்விதான் தேவை அப்படின்னு ஒரு சாரான வந்து இதை வந்து டோட்டலா புறக்கணிக்கிறாங்க நபிசுல்லம் உயிரோடு இருக்கும்போது நபிசுல்லா சிலம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து சகாபாக்களுக்கும் அவர்களை விட தீனுடைய இஸ்லாமுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நபர் இருக்கப்படுறதில்லை ஒரு முஸ்லீம் அல்லாத கைதிகள் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொன்னா எதை சொல்லிக் கொடுப்பாங்க துனியாவுடைய கல்வியைதான் சொல்லிக் கொடுப்பாங்க எழுதப்படிக்க நம்பிசுல்லால எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதிலிருந்து நாம படிப்பினை பெற வேண்டிய ஒரு விஷயம் அதே போல நபிசுல்ல ஒரு துவா என்னன்னு எனக்கு துனியாவுடைய கல்வி எனக்கு வேணாம் தீனுடைய கல்வியை மட்டும் கூடுன்னு கேட்கல பயனுள்ள கல்வி எனக்கு பயனற்ற கல்வியை விட்டு என பாதுகாத்துக் கொடு அப்படின்னு நபிசில்லாத கேட்டுருக்காங்க கல்வியை வந்து பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அப்படின்னு தான் பிரிக்கணுமே தவிர துணியாவுடைய கல்வி எல்லாம் இன்னைக்கு வேஸ்ட் அது தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் சிலர் பிரித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறத நாம இங்கிருந்து இதிலிருந்து நம்ம எடுக்க வேண்டிய ஒரு படிப்படை கைதிகளை பொறுத்தவரை இந்த அபுஹா விஷயத்தில் நபிசில்லாத சும்மாவே விட்டாங்க முதல் முறை அப்பாஸ் நதிலுடைய விஷயத்தில் இணையத்தொகையை பெற்றுக் கொண்டு விட்டாங்க அடுத்தது இந்த பனு அக்கீல் கோத்தரத்தை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணாங்க அந்த பிடித்து வைத்திருந்த முஸ்லீம் கைதிகளை இரண்டு கைதிகளை நீங்க விடுங்க இவர்களை நான் விடுதலை செய்யறேன்னு அவர்களுக்கு ஈடாக இவர்களை விட்டுட்டு விடுதலை பண்ணாங்க அதே பல கைதிகளை இஸ்லாத்தை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய பல கைதிகளை வந்து மரணத்தண்டையும் கொடுத்துக்கிறாங்க கைதிகளுடைய விஷயத்தில் இமாம் சவுகானி ராம்துல்ல சொல்வது போல அங்கு இமாமாக யார் இருக்கிறாங்களோ இந்த முஸ்லீம்களை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதுதான் முடிவாக இருக்கணும் அப்படின்னு நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் சஹாபாக்கள் எந்த அளவு அல்லாவுடைய பாதையில் வீர தீரமாக போரிட்டார்களோ எந்த அளவு நபிசல்லி அவர்களை உருவாக்கி வைத்திருந்தார்களோ அதேபோல நாமும் உருவாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய உரையை பிடித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் குதேபி உடன்படிக்கையில நடந்த அந்த வரலாற்று சம்பவங்களை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் இருக்கிறோம்